நற்றினை நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நற்றினையின் அறிவம் அஞ்சல் தொலைக்காக மங்களூரிலேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் கூட்டு அஞ்சல் தொலையோட சிறப்பு தகவல்கள் ரெண்டை பற்றி உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் முதலாவது நான் இதுவரை கூட்டு அஞ்சல் தொலைகளுக்கு உதாரணமாக சொன்ன போதும் சரி அப்புறம் இந்தியாவோட கூட்டு அஞ்சல் தொலைகளை பற்றி சொன்னபோதும் சரி ரெண்டு நாடுகள்ணி வெளியிட்ட தகவல்களாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருந்தேன் இல்லையா அதாவது ஈரான் தஜிகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஈரான் அப்புறம் ஃப்ரான்ஸ் இங்கிலாண்டு இந்தியா கனடா இப்படின்ட்டு ஆனால் கூட்டு அஞ்சல் தலைகள் ரெண்டுக்கு மேற்பட்ட நாடுகள் கூட சில சமயம் வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் மத்திய திரை கடல் நாடுகளான குரோயேஷியா சைப்ரஸ் ஃப்ரான்ஸு கிரீஸு லெபனான் மால்டா மொராக்கோ பாலஸ்தீனம் போர்ச்சுகல் ஸ்லோவேனியா இப்படின்ட்டு பத்து நாடுகள் மத்திய திரை இருக்கிற சில அரிய வகை மீன் வகைகளை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி வெவ்வேறு நாட்களில் ஒருங்கிணைந்த கூட்டு அஞ்சல் தலைகளாக வந்து வெளியிட்டாங்க சோ இதுல இருந்து கூட்டு அஞ்சல் தொலைகள் எப்போவுமே ரெண்டு நாடுகள் தான் கூட்டா வெளியிடணுங்கிற அவசியமே இல்லைங்க சில சமயம் பல நாடுகள் கூட கூட்ட அஞ்சல் தொலைகள் வந்து வெளியிடுறது உண்டு இதோட தொடர்ச்சி தான் என்னோட இரண்டாவது தகவல் இது வந்து யூரோப்பா கூட்டு அஞ்சல் தொலைத்தொடர் அதாவது யூரோப்பா ஸ்டாம்ப் சீரீஸ் இது என்னன்னா ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகள் வந்து தங்களுக்கிடையே இருக்கிற உறவுகளை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த யூரோப்பா அஞ்சல் தொலைத்தொடருங்கிறது இந்த அஞ்சல் தொலைத்தொடர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் வருஷம் பெல்ஜியம் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி லக்ஸம்பர்க் அப்புறம் நெதர்லாண்டுங்கிற ஆறு நாடுகளோடு ஆரம்பம் ஆச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்த ஆறு நாடுகளும் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி ஒரு இணை கூட்டு அஞ்சல் தலை அதாவது பேரலல் ஜாயின் ஸ்டாம்பை வந்து வெளியிட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க இன்றைக்கி இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த யூரோப்பா அஞ்சல் தொலை தொடரில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது நாடுகள் வந்து பங்கேற்று அஞ்சல் தொழில வந்து வருஷம் வருஷம் வெளியிட்டு வர்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதாவது தீமை பேஸ் பண்ணி இந்த அஞ்சல் திளைகளை வந்து வெளியிட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த நாடுகள் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து கோட்டைகள் அதாவது கேசின்ஸ் இந்த ஐம்பத்தொம்பது நாடுகளில் அந்தந்த நாட்டில் இருக்கிற பழமை வாய்ந்த கோட்டைகளை வந்து அந்த அஞ்சல் திளைகளில் பிரிண்ட் செஞ்சு வெளியிட்டாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டோட தீம் வந்து பாலங்கள் அதாவது பிரிட்ஜஸ் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட தீம் வந்து தேசிய பறவைகள் இப்படி உலகத்திலேயே இது ஒரு பிரமிக்கத்தக்க கூட்டு அஞ்சல் தலை வெளியிடத்தான் இருக்கணும்னு சொல்கிறதுல இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க இந்தியா வெளியிட்ட கூட்டு அஞ்சல் தலைகள் எல்லாமே வந்து ரெண்டு நாடுகள் சம்மந்தப்பட்டவையாகவே இருக்குங்கிறது வந்து இங்கே உங்களுக்கு சொல்லி போன டிசம்பர் முப்பதாம் தேதி இந்தியா தன்னோட இருபத்ரெண்டாவது கூட்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க எந்த நாட்டோட இந்த கூட்டு அஞ்சல் தலை வெளியிட்ட வெளியிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கிட்டே இருக்கிற சாலமன் சீல இருக்கிற பப்புவா நியூ கினி அப்படிங்கிற ஒரு தீவு இந்த நாட்டோட இந்தியா வச்சிட்டு ராஜாங்க உறவுகளை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தன்னோட கூட்டு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டாங்க இந்த கூட்டு அஞ்சல் தலை வந்து ஒரு இணை கூட்டு அஞ்சல் தலை ரெண்டு நாடும்ியாவும் பப்புவா நியூ கினி இந்த ரெண்டு நாடும் தங்களோட தேசிய பறவைகள் அதை வந்து இந்த அஞ்சல் தலையில் வந்து பிரின் செஞ்சு வெளியிட்ருக்காங்க இப்படி பல நாடுகளை நினைக்கிற சங்கிலி தொடராக இருக்கிற இந்த கூட்டு அஞ்சல் தொலையை வந்து நான் சேகரிச்சிட்டு வரேன் ஆனால் என்னோட இந்த கூட்டு அஞ்சல் தொலை சேகரிப்பு வந்து இந்தியா சம்மந்தப்பட்டது அதாவது இந்தியாவும் இந்தியாவோடு சேர்ந்த பிற நாடுகள் வெளியிட்ட கூட்டு அஞ்சல் தலைகளை மட்டும் நான் சேகரிச்சிட்டு வரேன் இந்த கூட்டு அஞ்சல் தலைகளை வந்து கலை அறிவியல் கட்டிடக்கலை சரித்திரம் பண்டிகைகள் இப்படின்ட்டு வெவ்வேறு வகையாக பிரித்து சேகரிச்சிட்டு வரேன் இப்படி நான் சேகரித்த இந்தியா சம்மந்தப்பட்ட கூட்டு அஞ்சல் தலைகளை டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற முப்பத் ஆசிய சர்வதேச அஞ்சல் தொலை கண்காட்சியில் வந்து பங்கேற்று பதக்கம் வெற்றி பெற்றேன் அதனால் அஞ்சல் தலைங்கிறது வெறும் காகிதம் கிடையாதுங்க அது நாடுலேயும் நாட்டு மக்களையும் ஒன்றி நிற்கிற உறவுத்தொடர் அந்த உறவு தொடரான அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்